இது ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து சுல்தான் மைசூரின் புலி என அழைக்கப்பட்டவர் ஆயிரத்து எழுநூற்றி எண்பத்தி இரண்டு ஆம் ஆண்டிலிருந்து அரசை ஆண்டவர் திப்பு சுல்தான் ஹைதர் அலியின் இரண்டாம் தாரமான சுவாதிமாவின் மகனாவார் பிரித்தானிய படைகளுடனான இரண்டாம் ஆங்கில மைசூர் போரில் ஹைதர் அலி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாகவிருந்த திப்பு தனது தந்தையின் மரணத்திற்கு பின்னர் மைசூரின் மன்னரானார் ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு அகற்றுவதற்காக பிரான்சின் மாவீரன் நெப்போலியனுடன் பேச்சுவார்த்தை கூட நடத்தினார் மூன்றாம் மற்றும் நான்காம் ஆங்கில மைசூர் போர்களில் பிரித்தானிய அரசினாலும் அதன் கூட்டு படைகளினாலும் தோற்கடிக்கப்பட்டார் மே நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஆம் ஆண்டு தனது ஆட்சி தலைநகரமான ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் போரின் போது இறந்தார் கிழக்கிந்திய கம்பெனியின் குலை நடுக்கம் திப்புவின் மைசூர் அரசை பார்த்து லண்டன் பத்திரிகைகள் வியந்தனர் ஆம் நான் அவனை கண்டு அஞ்சுகிறேன் அவன் நாமறிந்த மற்ற இந்திய மன்னர்களை போன்றவன் அல்ல மற்ற மன்னர்கள் மத்தியில் இவன் ஏற்படுத்தும் முன்னுதாரணத்தை கண்டும் நான் அஞ்சுகிறேன் ஆனால் அவனை பின்பற்றும் தகுதியில்லாத கோழைகளாக மற்ற மன்னர்கள் இருப்பது நம் அதிர்ஷ்டம் என்று கடிதம் எழுதுகிறான் மார்க்வெஸ் வெல்லேஸ்லி ஆடுகளைப் போல இருநூறு ஆண்டுகள் பிழைப்பதை விட புலியைப் போல இரண்டு நாட்கள் வாழ்ந்து மடியலாம் என்று மரணப்படுக்கையில் திப்பு முழங்கினார் அக்காலத்திலேயே கலப்பின விதைகள் உயர் ரக பயிர்கள் என்று விவசாயத்தில் பல புதுமைகளை புகுத்தினார் கப்பல் கட்டும் தளம் அமைத்தார் இந்து இஸ்லாமியர் சகோதரத்துவத்தை பேணினார் இப்போதுள்ள பொது திட்டம் அவர் ஆட்சியில் அப்போதே செயல்பாட்டில் இருந்தது கிராமங்களும் நகரங்களுக்கு சமமான வளர்ச்சியை அடைந்தன போரில் ராக்கெட் தாக்குதல்களை பயன்படுத்தினார் இதற்கு சான்றாக வாலோபஸ் விண்வெளி நிலையத்தில் உள்ள ஒரு சித்திரத்தில் போரில் ஆசிரியர்கள் ராக்கெட் பயன்படுத்தும் படம் உள்ளதையும் அது மைசூர் போரில் திப்பு சுல்தான் படை ஆங்கிலேயர் மேல் நடத்திய தாக்குதலை குறிப்பதையும் இந்தியாவின் குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் கண்டு வியந்துள்ளார் திப்பு சுல்தானின் ஏவுகணை தொழில்நுட்பமே பிற்கால பிரிட்டிஷாரின் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் முன்னோடி இலண்டன் அருகில் ஊர்ரி எனும் ஊரில் உள்ள ரோதுண்டா அருங்காட்சியகத்தில் திப்பு சுல்தான் பயன்படுத்திய ஏவுகணைகள் வைக்கப்பட்டுள்ளன இவற்றை பார்க்க இந்தியாவின் முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் முயற்சி எடுத்துக்கொண்டார் உலக அளவில் முதல் இராணுவ ஏவுகணைகள் அவையே என்பதையும் பிற்காலத்தில் பிரிட்டிஷார் ஆய்வு நடத்தி அவற்றை திருத்தியமைத்து பயன்படுத்தியதையும் மேலும் இது இந்தியாவில் திப்பு சுல்தானின் சொந்த தொழில்நுட்பம் என்பதையும் பிரெஞ்சு நாட்டினரிடம் கற்றது அல்ல என்பதனையும் சர் பெருநாறு லோவல் எனும் பிரபல பிரிட்டிஷ் விஞ்ஞானி எழுதிய விண்வெளி ஆராய்ச்சிகளின் தோற்ற மூலங்களும் பன்னாட்டு பொருளாதாரங்களும் எனும் நூலின் உதவியோடு அப்துல் கலாம் நிரூபிக்கிறார் திப்பர் ஆதரவாக இருந்தவர்களை சூழ்ச்சியாலும் திப்பர் மைசூர் யுத்தத்திலும் தோற்கடித்த காரன் வாலிஸ் பணத்திற்காக திப்புவின் இரண்டு மகன்களையும் பணயமாக பிடித்து வைத்து கொண்டான் சென்னை கோட்டை அருங்காட்சியகத்தில் உள்ள காரன் வாலிஸ் சிலையில் சரணடைந்த திப்புவின் மகன்களை தன்னுடன் வைத்துக் கொண்டிருக்கும் காட்சி சித்திரிக்கப்பட்டிருக்கிறது துரோகத்தின் சின்னமாக கருதப்பட்ட இச்சிலை பொதுமக்களின் எதிர்ப்பால் காரன் வாலிஸ் சிலை சென்னையில் ஊர்பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு சென்னை ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்து ஆம் ஆண்டு இவர் பயன்படுத்திய முப்பது ஆயுதங்கள் லண்டனில் உள்ள போன்ஃபார்ம்ஸ் ஏல நிறுவனத்தில் ஏலம் விடப்பட்டது இந்த ஏலத்தில் ஆறு மில்லியன் பவுண்டுகள் வசூலானது